வணக்கம் செப்டம்பர் பனிரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நுவக்காய் விழா ஒடிசா மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இரண்டு அமெரிக்காவுடன் எந்த ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவதை நிராகரித்துள்ள நாடு ஈரான் மூன்று தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய அலுவலகத்தின் எழுபத்தி இரண்டாவது அமர்வு புதுடெல்லியில் நடைபெற்றது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று யூனிசெஃப் தெற்காசிய நாடாளுமன்ற மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது இரண்டு கூட்டு ராணுவ பயிற்சியான உடற்பயிற்சி யூத் அபியாஸ் இரண்டாயிரத்தி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது மூன்று வருடாந்தர பாதுகாப்பு மந்திரி எந்த நாட்டில் நடைபெற்றது நன்றி மீண்டும் சந்திப்போம்